பாடம் உண்பது பெருநாளின் போதும் ஹரம் இல்லையிலும் ஆயுதங்களை எடுத்து செல்லலாகாது எதிரிகள் பற்றி அச்சம் இருந்தால் தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் பெருநாள் தினத்தில் ஆயுதங்களை எடுத்து செல்ல தடுக்கப்பட்டார்கள் என்று ஹசனன் பஸ் குறிப்பிட்டார்கள்